அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளையில தேசிய மாணுவல் இதனால் சிந்தனை தலைப்பு நமது ஆற்றல் மனித உடலில் இரண்டு கைகள் உண்டு உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு அதுவே நம்பிக்கை இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர்கள் சிலரை நாமும் நமது ஆற்றலை உணர சில வரிகள் செயல்பட நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும் வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும் கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே உன்னைவிட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்தணர்வு ஊட்ட முடியாது நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும் நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும் செயல்பட தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் சிந்திப்போம் நமது ஆற்றலை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி